வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டுல சிறுவன் சுஜித் குமார் அல்லது சிறுவன் சுஜித் யாராலையும் மறக்க முடியாது இல்லையா இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டுல நம்முடைய எல்லோருடைய நெஞ்சையும் தொட்ட நிகழ்வது அந்த சிறுவன் சிறிய ஆழ்துளை கிணறுக்குள்ள விழுந்துட்டான் தமிழ்நாடு முழுவதும் தொலைக்காட்சியில ரெண்டு நாள் யாருமே நாடகம் பார்க்கல யாருமே வேற எந்த தொலைக்காட்சியும் திருப்பி பாக்கல அதை விட என்ன தெரியுங்களா ரெண்டு மூணு அமைச்சர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் முகம் தெரியாத சிறுவர்கள் அத்தனை பேரும் அங்க கூடி நின்றிருந்தாங்க அதற்கான காரணம் என்ன தெரியுமா ஏதாவது ஒரு நன்மை எப்படியாவது அந்த சிறுவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அத்தனை பேரும் முயற்சித்தாங்க அங்கே நல்லவர்கள் இல்லை கெட்டவர்கள் இல்லை எந்த பாகுபாடும் கிடையாது அங்கிருந்த ஒன்றாகத்தான் இருந்தது எப்படியாவது அந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது அவையார் சொன்னார் அறம் செய்ய விரும்பு அதுதான் ஏதாவது ஒரு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் இந்த சிறுவனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் அந்த எண்ணம் ஈடேறியதா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் அத்தனை பேரும் முயற்சி செஞ்சோம் அதே நிகழ்வு நடக்கும் பொழுது அதே நேரத்துல இன்னும் பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு மனிதன் வாழல அப்படிங்கறதுக்கான உதாரணத்திற்கும் அத சொல்ல கூடாது ஆனா வள்ளுவர் சொல்லும் பொழுது மிக தெளிவா சொல்றாரு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையினுடைய அரசியல்கள் போன்ற நல்ல விஷயங்கள் வேற அதே போல அந்த அரசியலை மறப்பதை போல கேடான அரசு நம்முடைய வாழ்க்கையில் அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த தமிழகம் இந்த இரண்டாயிரத்தி ஆண்டில் செய்தது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி அறத்தினின் ஓங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஓங்கில்லை கேடு மீண்டும் குரல் அறத்தினின் ஓங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கல்லை கேடு நன்றி இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும்